வணக்கம் நற்றினையின் நித்தம் ஒருமுத்து என்று கவியரசு கண்ணதாசன் அவர்கள் எழுதியுள்ள துன்பங்களிலிருந்து விடுதலை என்ற கட்டுரையில் இருந்து சில பகுதிகள் அவன் பணக்காரனோ ஏழையோ எங்கும் புகழ் பெற்றவனோ காதவழி கூட பெயரில்லாதவனோ எவனாக இருந்தாலும் அவனவன் உள்ளத்திலும் ஒரு நெருப்பு எரிந்து கொண்டே இருக்கிறது அந்த நெருப்பின் ஜுவாலை கூடலாம் குறையலாம் குறைந்தபட்சம் புகை மண்டலமாவது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 நிம்மதி அது தெய்வத்தின் சந்நிதி துன்பம் அது சாத்தானின் சந்நிதி சாத்தானின் சந்நிதியில் இருந்து நீங்கள் தெய்வத்தின் சந்நிதிக்கு போக விரும்புகிறீர்கள் அல்லவா வாருங்கள் உலகத்தின் மூலத்தை காண்பதற்கு முன்னால் துயரத்தின் மூலத்தை காணலாம் துன்பம் மொத்தத்தில் இரண்டு வகையாக வருவது ஒன்று மனிதன் தானாகவே கை கால்களை மாட்டி ஒழுத்துக்கொள்வது மற்றொன்று அவனுக்கு சம்பந்தமே இல்லாமல் விதி விளையாடுவது இரண்டாவது வகையில் அவனுக்கு சம்பந்தம் நீயாகவே விழுந்து கால் ஒடியும்படி அது வைத்து விடுகிறது ஒரு பெண்ணை நீ காதலித்து அந்த காதலே துயரமாகிவிடுமானால் விதி உன் கண்களில் இருந்து விளையாடுகிறது என்று பொருள் சரியான தொழில் ஒன்றை தேர்ந்தெடுத்து அது தவறானதாகி கையை சுட்டுக் கொள்ள விதி உன் மூளையில் நின்று விளையாடி இருக்கிறது என்று பொருள் ஒவ்வொரு சிக்கலிலும் பின்னலிலும் விதியின் பங்கு பெரியது நீ சாப்பிடும் சாப்பாட்டில் பள்ளி எச்சமிட்டு நீ நோய் வாய்ப்பட உனக்கு சம்பந்தம் விதி செயல்பட்டதாக பொருள் இது என்ன செய்துவிடப்போகிறது என்று ஏதாவது தவறான வழியில் நீ இறங்கிவிட்டால் அதில் உன் செயல் முக்கால் பங்கு விதி கால் பங்கு ஆகவே ஒவ்வொரு துன்பத்திற்கும் ஒரு பின்னணி இருக்கிறது அதனால்தான் புத்தி தாமதமாக உதயமாகிறது இந்த துன்பங்களை களைவதற்கு வழியென்ன ஒரே வரியில் சுலபமாக சொல்வதென்றால் சித்தர்களும் ஞானிகளும் சொன்னது போல் பந்தம் பாசம் உடைமைகள் அனைத்தையும் தூக்கி எறிந்துவிட்டு வீடு நமக்குண்டு திருவாளங்காடு நிமலர் தந்த ஓடுண்டு விஷய பாத்திரம் என்று உடை கோவணத்தோடு ஓடிவிடுவதுதான் ஒரே வழி ஆனால் லௌகீகத்தில் இவ்விருப்பவனுக்கு இப்படி ஒரு யோசனையை சொல்வதை விட மடத்தனம் பேர் இருக்க முடியாது ஏற்படும் பிணைப்புகளை உறுதி செய்து கொண்டே நிம்மதியாக வாழ்வதற்கு வழி செய்வதுதான் பயனுள்ளதாக அமையும் மனிதன் அனுபவிக்க விரும்பும் பொருள்களில் இருந்து அவனை அப்புறப்படுத்துவதும் சுலபமான காரியம் அல்ல எல்லோரையும் அப்படி அப்புறப்படுத்திவிட்டால் உலக இயக்கங்கள் ஸ்தம்பித்துப் போகும் ஆகவே வாழ்க்கை நடைமுறைகள் பற்றிய சில எச்சரிக்கைகளை வலிமையான உள்ளத்தை அவனுக்கு தந்து இன்பத்தோடு கலந்து வரும் துன்பங்களை கலைந்தெடுக்க வழிகாண்பதே நல்லது நன்றி வணக்கம்